முப்போதும் திருமேலுகென்றுவார்கிறோம் எப்போதும் இனிய பிராங் இந்நருளால் அதிகரித்து ஏத நெறிவந்த விதிமுறைமை வலுவாமே விதிமுறைமை வழுவாமே அப்போதைக்கு அப்போதும் மிகு அன்புதும் மத்திப்பார் முதல் தைவதாம் முனிவர் எரிந்து உணரின் முப்போதும் செல்காலம் நிகழ்காலம் வருங்காலமானவற்றில் வழி வழியே திருத்தொள்ளி பெரு அச்சனைகள் சிவவேதியற்கே புரியன அப்பெருந்தகையால் புற பெருமையற்றியதோ நாரணக்கும் நான்முகக்கும் அறிய ஒண்ணனையும் பெருமானை ஞா பொருள்கள் அனைத்துமாகும் அண்ண அண்ணலை எண்ணிய காலம் அந்த காரணத்தால் அச்சிக்கும் அறையோ காரணத்தால் அச்சிக்கும் மறையோர் தங்கள் கமல வளர்க்கள் வணங்கிய கசிந்து சிந்தை பூரணத்தால் முழுநீரு பூசி வாழும் புனிதரு செயல் அறிந்தவகே புனிதல் அறிந்தவா புகழருற்றே எவ்வளவோ மந்திர விதிகளினாலதான் நம்ம இதெல்லாம் உள்ளே திருமேனியை எழுந்தெழுவிக்கிறதும் குடமுழுக்கு விழா செய்வதும் அதன் பிறகு அது வரைக்கும் போய் வர்றோம் அந்த மாதிரி அந்த பெருமானை நிலைப்படுத்திய எழுந்துருளிய வைத்த பிறகு உள்ள நம்ம யாரும் போக கூடாது காரணம் அது மாதிரி நமக்கு ஒழுங்குமுறைகள் நம்முடைய உடலாலும் உள்ளத்தாலும் இல்லாமதான் காரணம் இல்ல இல்ல போகக்கூடாதுன்னு இருக்கணும் அப்படின்னா ஆனா உள்ளே செல்கின்றவங்களுக்கு அந்த ஒழுங்குமுறை உடல் அளவிலும் உணர் அளவிலும் ரெண்டும் இருக்கணும் இருந்தால்தான் உள்ள போறதுக்கு அந்த அர்ச்சகர் என்று சொல்லுவது அதனால் அது முப்போதும் திருமேனி தீண்டு அவ்வளவு திருமயணி சேர்ந்துவதற்குரிய புண்ணிய யாரு கிடைக்கும் நம்ம எல்லாம் தொலைவில் இருந்துதானே வழிபாடு செய்யறோம் திருமயணி சேர்ந்து இன்னைக்கு இல்ல என்று அவனுக்கு இனியவைதான் இனிமே உடையவனா இந் அருளால் அதிகரித்து மெய்போத மெறி வந்த விதிமுறை வழுவாமி இந் அருளால் அவனுடைய அருள் கூட்ட அதிகரித்து அந்த அந்த ஆசாரத்தை மேற்கொள்கிறோம் எதை முப்போதும் திரும்பி அணி தேர்ந்து கொண்ட ஆச்சாரத்தை மேற்கொள்ளுகிறார்கள் அவங்க அப்படி சென்று மெய்போத நெறிவந்த மிதிமுறை வழுவாமே எதை முன்னே செய்யணுமோ எதை முன்னே செய்யுது எதை பின்ன செய்யணுமோ பின்ன செய்யணும் சரிங்களா அதெல்லாம் செய்ய வேண்டும் அந்த முன் செய்கின்ற பின் செய்கின்ற பாங்குகள் எல்லாம் விடாமல் விதிமுறைமையில செய்யணும் அப்போதைக்கு அப்போதும் ஆர்வமிகு அன்பினராய் இந்த வரிதான் ரொம்ப முக்கியமானது இப்ப காலையில போய் வழிபாடு செய்யறாங்க உஷா காலம்னு ஐந்தரை மணிக்கு போய் பண்றாங்க பிறகு ஒன்பது மணிக்கு ரெண்டாம் காலம் சரியா பன்னிரண்டு மணிக்கு மூன்றாம் காலம் இந்த காலையில செய்கின்ற பொழுது இருக்கிற அன்பை விட ஒன்பது மணிக்கு அதிகமாக மீண்டும் பன்னெண்டு மணிக்கு இன்னும் மேல மாலையில சாயரட்சி வரும்போது மீண்டும் அதிகமாக இரண்டாம் கால அதிகமாக அர்த்த ஜாமம் அவரை கொண்டு போய் வைச்சிட்டு வரும்போது பெருமானி நாளை காலில தானே உன்னை பார்ப்பேன் அது வரல என்னுடைய உள்ளத்துலதான் இருக்கணுமே தவிர இங்க காண முடியாது என்று ஏக்கத்தோட வரணும் அப்பதான் அப்போதைக்கு அப்போது ஆர்வமிகும் அன்பு என்று சொல்லலாம் சிவஜீவே சிவஜீவ சிவஜீவ் அது தவிர சொல்றதுக்கு வழி சிலதங்கெல்லாம் கூத்து கூத்து அந்த பதினாறு அந்த உபதாரணங்கள் எல்லாம் செய்யணும் இருக்குது இப்படி காட்டு இப்படி காட்டுறது போயிட்டு சாயிரம் ஆன உடனேயே ரெண்டாம் காலமும் சொல்ல மாட்டேன் ஏன் அவங்களுக்கு வெளியில அர்ச்சனை இருக்கு முருகா முருகா ஏன் நல்ல செயல் இருக்கும் அதை நினைக்க வேணும் போதை நெறிவந்த விதி உரைமை படுவாமி அப்போதைக்கு